வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி மூக்கணியுள் ஒன்றான பலாப்பழத்தினை பிளக்காமலே அதன் உள்ளே உள்ள சுவையான சுளைகளின் எண்ணிக்கையை சரியாக கண்டறிய உதவும் கணக்கதிகார செய்யுள் இதோ பலாவின் சுளையறிய வேண்டுதேல் ஆல்கு சிறுமுள்ளு காம்பரு எண்ணி வருவதை ஆறில் பெருக்கியே ஐந்தனு கீத்திடவே வேறெண்ண வேண்டாஞ்சு அதாவது பலாப்பழத்தின் காம்புக்கு அருகில் உள்ள சிறிய முட்களை எண்ணி அந்த தொகையினை ஆறாலே பெருக்கி வரும் விடையை ஐந்தாலே வகுக்க பலாப்பழத்தினுள் உள்ள மொத்த சுளைகளின் எண்ணிக்கை வரும் இவ்வளவு துல்லியமாக நுட்பமாக பழத்தினுள் உள்ள காண சூத்திரம் சொன்ன தமிழனின் நுண்ணறிவு உண்மையிலே பாராட்டத்தக்கது தமிழனாயிருப்பதில் பெருமிதம் கொள்வோம் சரி தமிழறிவு பற்றி இன்னொரு விஷயம் சொல்லவா எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் அறிவாளி என்ற தமிழ் பதத்திற்கு எதிர் அதாவது அறிவாளி என்ற தமிழ் பதத்திற்கு எதிர் என்ன எல்லோரும் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஏன்னா நானும் அந்த யோசிச்சே. ஆனா பதில் வேறு அந்த விளக்கத்தை அறிய தயவு செய்து நாளை காலை வரை காத்திருக்க வேண்டும் நண்பர்களே ரொம்ப சுவாரசியமான பதில் நிச்சயமா நான் நாளைக்கு சொல்றேன் நன்றி